அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தொழுகையில் சிறு தூக்கம் தூங்கினால் அவர் தன்னை விட்டும் தூக்கம் நீங்கும் வரை தூங்கட்டும் உங்களில் ஒருவர் தூங்கிய நிலையில் தொழுதால் அவர் அல்லாஹுவிடம் தனக்காக மன்னிப்பு தேடக்கூடும் மேலும் தன்னையே திட்டிக் கொள்ளவனு கூடும் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு